தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பதினான்காக திகழ்பவர் மூர்த்தி நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் புகழும் பழமையும் சேர்ந்து விளங்கும் பாண்டிய மதுரை மாநகரில் ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் வணிகர் குலத்தில் தோன்றியவர் மூர்த்தியார் ஆவார் இவர் லிங்க வழிபாட்டை போற்றி ஒழுகி வந்ததால் சிவபெருமானின் திருவடிகளே மெய்ப்பொருள் என்று தீவிர பற்று கொண்ட மூர்த்தியார் அவ்வூர் சோமசுந்தர பெருமானுக்கு திறமும் சந்தன காப்பு அணிவிக்கும் திருத்தொண்டினை தவறாது செய்து வந்தார் அந்நாளில் வடுகசாதியைச் சேர்ந்த கருநாடக தேசத்தரசன் ஒருவன் தன் படை வலிமினால் நிலத்தை கைப்பற்றும் ஆசையோடு செந்தமி நாட்டை ஆளும் பாண்டிய மன்னனது வீரம் குன்றும்படி போர் வெற்றி பெற்று பாண்டிய நாட்டின் அரசாட்சியை கவர்ந்தான் பின்பு மதுரை நகரை தனது தலைநகராக கொண்டு காவல் புரிந்தான் அதன்மின் சைவத்தை அழிக்கும் முயற்சியில் சிவனடியர்களை துன்புறுத்தி வந்தான் மூர்த்தியாரின் தெய்வ பணியை கேள்விப்பட்டு சந்தனக்கட்டைகள் அவருக்கு கிடைக்காதபடி தடை விதித்துவிட்டான் பகல் முழுவதும் சந்தனக்கட்டை தேடி அலைந்தும் கிடைக்காமல் இறைவனத்தில் வந்து சேர்ந்த மூர்த்தியார் இறைவனுக்கு சந்தன செய்ய முடியாத கைகள் இருந்து என்ன பயன் ெண்ணி ச தேய்க்கும் வட்டமான கருங்கல்லில் தமது முழங்கையை வைத்து தேய்த்தார் முழங்கை தேய்த்து தேய்த்து இரத்தமும் எலும்பும் பின் எலும்பும் தோரங்களும் திறந்து மூளை ஒழுகி வெளியே வருவதைக் கண்ட சிவபெருமான் உடனே இன்றோடு தீமைகள் விலகுகின்றன இனி உலகை காத்து உன் திருப்பணி முடிந்து சிவலோகம் அடைவாயக என திருவாக்கியினை அசிரியாக வெளியிட்டார் இரவன் அருள் பாலித்த அன்று இரவே கருநாடக மன்னன் இறந்து போய்விட வாரிசு இல்லாத நாட்டை ஆள பட்டத்தியானிடம் மாலை கொடுக்கப்பட்டது ஏனை கோயிலிருந்த மூர்த்தியாருக்கு மாலையிட்டு அரசனாக்கியது மூர்த்தியாரும் நான் அரசாலும்போது எனக்கு விபதியோ அபிஷேக பொருளாகும் ருத்ராட்சமே எனக்கு ஆபரணமாகும் ஜடைமுடியோ கிடமாகும் என முழங்கி புன புனா புனரடக்கியத்தில் உறுதி கொண்டு சிறம் பிரமச்சாரியாக என்றென்றும் சிறைவனுக்கு சந்தன அணிவித்து வந்தார் பேராசராக தெரிந்து வந்த போதும் சிவத்தொண்டில் மாறுதலின்றி திருப்பணிகளை செய்து இறுதியில் இறைவனது திருவுருள் நிலையை அடைந்தார் அதிலிருந்து அவர் மூர்த்தி நாயனாரின் மக்களால் அன்பால் அழைக்கப்பட்டார் இவரது வரலாற்றிலிருந்து இறைக்கடமையின் ஆழம் பழிச்சிடுகிறது அதனால் நாம் அனைவரும் சிவநாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்கள் அருளை பெறுவோம் சிவத்தொண்டுகள் செய்வோம் நோயினரின்றி வாழ்வோம் நன்றி வணக்கம்